நற்றினை வானொலி நேயர்கள் மற்றும் நிலையத்தார் அனைவருக்கும் திருவாரூர் சீனிவாசனுடைய மனமார்ந்த வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் நான்காவது திருத்தொண்டரை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் திருத்தொண்டரை பற்றி குறிப்பிடுவதற்கு முன்னதாக உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான தகவலை சொல்லிவிட்டு பிறகு தூங்கலாம் என்றிருக்கின்றேன் அதாவது ஏற்கனவே நான் கூறியபடி வறுமையான நிலையிலும் கூட விருந்தோம்பலை கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் சிவபெருமான் நமக்கு முக்தியை கொடுப்பார் என்றோ அல்லது பிள்ளை சமைத்து விருந்து படைத்தால் ஒழிய சிவபெருமான் நமக்கு முக்தியை தரமாட்டார் என்றோ மூன்றாவதாக சொன்ன சத்தியத்தை பின்பற்றினாலே ஒழிய நமக்கு முக்தி கிடைக்காதோ என்ற எண்ணமெல்லாம் தவறு அதனால்தான் என்னவோ சிவபெருமான் எல்லா விதத்திலும் பக்தி செய்த எல்லோருக்கும் முக்தியை கொடுத்து கடவுளை எந்த விதத்திலும் நாம் தொழலாம் பின்பற்றலாம் என்று நமக்கு அறுதியிட்டு சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே சைக்கிளார் அளித்த இந்த பெரிய புராண திரட்டில் ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு குணம் உண்டு பக்தியில் சேவையில் அது திருத்தொண்டர் தொகையை எடுத்துக்கொண்டேயானால் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இதில் வரக்கூடிய அனைத்து விதமான பக்திகளுக்கும் முக்தி உண்டு ஆனால் நாம் செய்யக்கூடிய பக்தியானது மிகவும் உண்மையாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க தவிர அதில் போலி இல்லாமல் எல்லாம் வல்ல இறைவன் நிச்சயமாக நமக்கு இறங்குவார் என்ற இந்த தகவலை உங்களிடத்திலே பரிமாறிக்கொண்டு எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவடிகளை எனது மனமொழி மெய்களால் வணங்கி இன்றைய நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய புராணம் அதிபத்த நாயனார் புராணம் அதாவது சோழ மன்னர்களுக்கு இந்த சோழ வளநாட்டில் ஏராளமான வளம் கொளிக்க கடலும் ஒரு காரணமாக இருந்தது அந்த கடல் நாகப்பட்டினம் என்று இப்பொழுது அழைக்கப்படக்கூடிய தொன்மை வாய்ந்த இந்த கடற்கரையில் வளமுடைய பொழிவுடைய மிக பெரிய அளவில் நகரங்கள் செழித்தோங்கி இருந்த அந்த காலம் கடலில் கிடைக்கக்கூடிய உயிரினங்கள் மட்டுமல்லாமல் வியாபாரம் செய்வதற்கு முத்து பவளம் பற்பள பண்டங்கள் விளையக்கூடிய தானியங்கள் ஆகியவற்றை ஏற்றுமதி செய்யவும் இங்கு கிடைக்கப்பெறாத ஒரு சில பொருட்களை மட்டும் இறக்குமதி செய்யவும் பெரும் நிதி கிளார்களெல்லாம் வாழ்ந்து வந்த நகரங்கள் பல இருந்தாலும் நாகப்பட்டினம் அதில் மிகவும் சிறப்புமிக்க ஒன்றாக கருதப்பட்டது இந்த நாகையம் இப்பொழுதும் நாம் இந்த வரலாற்றை ஒட்டிய பல்வேறு நிகழ்வுகளை காயாரோகணேஸ்வரர் சுவாமி மற்றும் நீலாயுதாட்சி அம்மன் கோவிலில் நாம் தரிசித்து மகிழலாம் அதன்படி உங்களுக்கெல்லாம் இன்று நாம் சிந்திக்க வழங்கக்கூடிய விஷயம் சோழ கடற்கரையில் வளமையும் வாணிபமும் மிகுந்த நகரம் நாகப்பட்டினம் காரைக்கால் அம்மையனுடைய கணவன் பிறந்த தலமும் ஒரு சிறப்பு பெற்ற தலமாக விளங்குகிறது காரைக்கால் அம்மையார் என்பவரும் அறுபத்தி மூன்று ஒருவர் அவருடைய கணவன் பரமதத்தன் நாகப்பட்டினத்திலே அவதரித்தவர் ஒரு தகவலுக்காக இதை சொல்கின்றேன் பல்வேறு திருப்புகளும் தேவாரமும் பாடி அருமை செய்யப்பட்ட இந்த நகரத்திலே மிகவும் சிவபெருமான் மேலே அதீத பக்தி கொண்டிருக்கும் ஒரு பக்தர் ஆகவே இந்த மீனவர் குலத்தில் பிறந்த அதிபத்த நாயனாரை அதிகமான பக்தி போன்றிருந்ததாலேயே அந்த பெயரை பெற்றார் இவருக்கு சொந்த தொழில் என்ன என்றால் மீன் வியாபாரம் தினந்தோறும் காலையில் படகில் ஏறி சென்று கடினமான தொடுப்பு போட்டு அந்த படகிலிருந்து நடுகடலுக்கு சென்று வளை போட்டு மீன்களை பிடித்து அந்த மீன்களை விற்று அதன் வழியே வாழ்ந்து வந்தவர் மிகவும் பணக்காரரோ அல்லது மிகவும் ஏழையோ அல்லாத ஏதோ அவருக்கு அவர் குடும்பத்திற்கு தேவையான பொருளை ஈட்ட அவரால் முடிந்தது இந்த நடுநிலையான வருமானத்தில் கூட சிவருமானினுடைய மீதி சிறந்த பக்தியை வைத்திருந்தார் மீன்பிடி காலங்களில் தவிர மீன் பிடித்த நேரங்களை தவிர மற்ற நேரங்களிலெல்லாம் சிவபெருமானை சிந்தித்து அங்க இருக்கக்கூடிய காயாரோகணேஸ்வரர் சுவாமியை தரிசனம் செய்து வந்தார் இறைவனுக்கு தேர்ந்தெடுக்கும் பழம் தேங்காய் மற்றும் பல்வேறு பிரசாத பொருட்கள் எல்லாம் மிக மிக பெரிய தரமான மற்றும் நிதி அதிகமாக உள்ள இடத்திலே வாங்கி வந்து தன்னுடைய பக்தியை பறைசாற்றுவார் பிரசாதம் படைக்கும் பொழுதும் சரி அர்ச்சிக்கும் பொழுதும் சரி இறைவனுக்கு சூட்டுகின்ற பூமாளைகளும் சரி எல்லாம் விலை உயர்ந்து இவர் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர் அது இல்லாமல் மிகுந்த ஒரு சத்தியத்தையும் இவர் தொடர்ந்து கடைபிடித்து வந்தார் அதாவது கடலுக்கு தினந்தோறும் மீன் பிடிக்க செல்லும் இவர் முதலில் முதன் முதலாக கிடைக்கக்கூடிய ஒரு மீனை எல்லாம் உள்ள ஈசனை நோக்கி இதோ சிவார்ப்பணம் என்று கடலிலே வீசிவிடுவார் மேல கடலிலே போட்டு விடுவார் ஆக அது சிவனுக்கே தான் கொடுப்பது போன்ற ஒரு ஒரு அற்புதமான மனநிலையை அவர் கொண்டு திருப்தி அடைவார் மீத உள்ள மீன்களை மட்டுமே இவர் எடுத்து கடைகளிலோ தெருக்களிலோ வியாபாரம் செய்து பணம் வந்தார் இதை வாடிக்கையாக கொண்டு ஒரு நாள் கூட இந்த நியதியிலிருந்து தவறாமல் இவர் ஃபர்ஸ்ட் முதன் கிடைக்கக்கூடிய மீனை எல்லோருக்கும் அறியும் வண்ணம் எல்லாம் வல்ல ஈசனை நோக்கி சிவார்ப்பணம் என்று கடலிலே விடுவார் ஆக இந்த அளவிலே அவர் செய்யக்கூடிய பக்தி ஒரு நாளும் அவரிடத்திலிருந்து குறைந்ததே இல்லை இந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் அவர் செய்யும் இந்த வித்தைகளை அவர் செய்யும் இந்த யுக்தியை பெருமானுடைய பக்தியை எல்லோரும் ஏலனம் செய்வார்கள் மடையனே சிவபெருமானுக்கு நீ கொடுத்தால் உன்னுடைய வலையிலே இவ்வளவு பெரிய மீனே கொடுத்திருக்கக்கூடிய இந்த பெருமான் திருப்பி எடுத்துக்கொள்வதற்கு கடலில் போட்டுவிட்டால் அவர் எடுத்துக்கொள்வாரா மீன் தன்னை போல கடலிலே மீண்டு விளையாடி கொண்டிருக்குமே அடுத்தவர் வலையில் சிக்கிவிடாதா என்றெல்லாம் ஏளனம் பேசுவார்கள் அவை பற்றி அவர் அவர் கவலைப்பட்டதே இல்லை இது சிவனுக்குரிய மீன் இது எனக்கு அல்ல என்று சொல்லுவார் ஒரு ஒரே ஒரு மீன் கிடைத்ததும் உண்டு வலையிலே ஏராளமான மீன்கள் கிடைக்க இருக்க நாட்கள் ஒரே ஒரு மீன் மட்டுமே கிடைக்கும் அதையும் அறுதி சொல்லி நிச்சயமாக இந்த என்று விட்டு விடுவார் அடைந்து மிகுந்த கஷ்டத்தை சிவபெருமான் அவருக்கு கொடுத்து வந்தார் காரணம் என்ன ஒன்றுமில்லை வழக்கம் போல சிவபெருமான் அவருடைய பக்தியையும் சத்தியத்தையும் நேர்மையையும் நிறைவான ஒரு அன்பினையும் உலகத்திற்கு பறைசாட்டுவதற்காக அவர் சோதனையை வழக்கம் போல செய்ய ஆரம்பித்தார் இந்த மீனவருக்கு அதாவது அதிபத்த நாயனாருக்கு அன்றைய தினம் வளையில் ஒரு மீன் கூட அகப்படாமல் மிகவும் சோர்ந்த நிலையில் காணப்பட்டார் காலையில் இருந்து மாலை வரை பல்வேறு முறை பல்வேறு இடங்களில் கடல் முழுவதும் கிட்டத்தட்ட இவர் படகு எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சென்று வலை வீசி எந்த ஒரு மீனும் கிடைக்கவில்லை சரி இது கடைசி முறை இந்த முறை நாம் வளைவீசி பார்ப்போம் என்று நாயனார் சக மீனவர்களிடம் சொல்லி ஒரு மீன் வருகிறது என்றால் செல்வோம் இல்லை என்றால் இன்றைய தினம் வெறுங்கையோடு வீட்டுக்கு திரும்புவோம் என்ற முடிவுக்கு வந்தனர் அந்த முடிவில் இவர் வீசிய வலையில் மிகவும் அற்புதமான பல சொக்க தங்கம் மாற்று தங்கத்திலே செய்யப்பட்ட ஒரு மீன் தங்க மீன் பொன் மீன் அவருக்கு தனியாக சிக்கியது இதை பார்த்த ஒவ்வொரு மீனவர்களும் ஆச்சரியப்பட்டு இதுவரை எங்கள் ஆயுளுக்கும் கண்டதில்லை இது போன்ற ஒரு அரிய வகை தங்கத்தினாலேயே என்று வழங்கப்படும் ஆக இந்த ஒப்பற்ற மீனை கொண்டு நீங்கள் தயவு மேலே கரைக்கு வந்துவிடுங்கள் இதை கொண்டு போய் நாம் வணிகத்தில் விற்று மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆகலாம் என்று எல்லோரும் சொன்னார் இதன் தொடர்ச்சியை நாளைய நட்டிணை கேட்டு மகிழலாம்